வாணி ஒரிஜினல் காசட்ஸ் வாங்கிய தமிழ் நாடக ரசிகப் பெருமக்களுக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள் நாடகப் பிரியா வழங்கும் எப்பவும் நீ ராஜா பொதுஜன தொடர்பு இ வி ஆர் மோகன் பி ராஜா வசனம் வெங்கட் கதை நாடகமாக்கம் டைரக்ஷன் எஸ் வி சேகர் நாடக பிரியா வழங்கும் எப்பவும் நீ ராஜா கண்டவா எல்லாரையும் நல்லபடியா மாது வந்திருக்கேன் கல்யாண தரகர் மாது வந்துருக்கேன் தரகாவா நீ மாது வந்திருக்கேன்னு கூறு பக்கத்து வீட்டு செவிட்டு பாட்டுக்காதுல மாடு வந்துருக்குன்னு விழுது கையில புண்ணா போட வர்றாங்க அதுவும் நல்லதுதான் அடிக்கடி புண்ணாக்கு கண்ணாடி போட வேண்டாம் இல்ல என்னயா வளர்ற எந்த மாடாவது கண்ணாடி போட்டு பாத்துருக்கியா சும்மா டென்ஷன் பண்ணாது அண்ணா வர சொல்லி இருந்தீங்களாம் அண்ணா சாமி நீ முழு பேரும் சொல்லி கூட்டா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ ஒரு நல்ல வரண் வேணையா கல்யாண விஷயமா ஆசை யார விட்டுது இந்த ஐயா இது டைவர் சுந்தரி இது இளம் விதவை இனியகனி இது அம்மா, இது கிடவிதவை கிண்கினை இந்த வயசுல எனக்கு பாப்பாவுக்கா எதையுமே விழாவா சொல்ல மாட்டியா கட்டிடுவோம் எதையாவது தலையில கட்டிடுவோம் தாலியில கட்டிடுவோம் கட்டிடுவோம் அபத்தமா பேசறதுக்குன்னு பிரிவி எடுத்துருக்க பாப்பா கூப்பிடுறது பாப்பா பாப்பா அதான் பேர சொமா இருக்கு அப்பா பேர் சின்ன தம்பி பெரிய பையன் சின்ன தம்பியா பாட்டி பேர் சின்னத்தாயி அம்மா பேர் பெரிய சித்தப்பா பேரு பெரியப்பா பெரியப்பா பேரு என்னப்பா கரெக்டா சொல்லிட்டே எப்படியே பெரிய சின்னப்பாவ தெரியாதா ஏய்யா இவ்வளவு குடர்புடியான பேரை வச்சுக்கிட்டு எப்படியா ஜீவிக்கு பூமியில பாப்பா குட்டிங்களாப்பா என்னமா செஞ்சிட்டு இருந்த பிஸியா இருந்தேன்பா என் மகம் இப்படிதான் சாப்பிடுவா தூங்குவா பொட்டாவிடுவா சோம்பன் முடிப்பா இருபத்தி நாலு மணி நேரம் எதாவது பிஸியா செஞ்சுகிட்டே இருப்பான் ஏயா இவ்வளவு பிஸியா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு என்னையா செய்யறது கல்யாணமா நோ கல்யாணம் நோ டைவர் பாப்பா விட முடியல தாத்தா கிட்டிருந்து தூத்திட்டு ஒட்டுவா ரொட்டி தரகு இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம் பாப்பா அப்படிலாம் சொல்ல கூடாதுமா வாழ்க்கையில எதை வேணா ஒத்தி போடலாம் ஆனா இந்த கல்யாணத்தை மட்டும் ஒத்தி போட கூடாதுமா அப்புறம் பார்ட்டியே மாட்டாது காலங்க கல்யணி கர்நாடகா தமிழகத்துக்கு தண்ணி தர்றதும் சரி ஐயா அப்படின்னா இப்ப ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ண முடியா சரி பாப்பாவுக்கு மாட்ட போற பையன் எப்படி இருக்கணும் நான் சொல்றேன் மாப்பிள்ள அழகா இருக்கணும் அறிவுள்ளவனாவும் இருக்கணும் உங்க அம்மாவுக்கே அப்படி அமையலையம்மா சரி சரி பணக்காரனா இருக்கணும் கொடைவெள்ளனாவும் இருக்கணும் மறுபடியும் எம்ஜிஆர் பூமிக்கு வந்தா தான் உண்டு ஒரு தடவையாவது கல்யாணம் ஆனவனா இருக்கணுமா ஒரு தடவையாவது ஜெயிலுக்கு போனவனா இருக்கணும் என்னவா இது கண்டிஷன் போட்டுக்க ஒருத்தனை முழு மனுஷனாக்குறத ஜெயில்தான் பா அப்படின்னு சொன்னா யாரு ஜெய்சிங்க பெர்னாச்சா தங்கன் லிங்கன் கிளின்டன் மிஷன்கன் இப்ப எத்தனையோ பேர் சொல்லிருக்காங்க உங்களுக்கு ஓ ஹென்றி தெரியுமா ஓ ஹென்ரி ஓ ஏன் பெங்களூருக்காரரு ஓ ஹென்ரி ஒரு அமெரிக்க எழுத்தாளர் அவர் எழுதின உலக புகழ் பெற்ற அவர் ஜெயில இருக்கும் போதுனதான் அப்படிப்பட்டவரை கண்டுபிடிங்க எங்க இருந்து சென்ட்ரல் ஜெயிலுதான் என்னாயிரம் என்னையா ஜெயில விடுவாங்களே பயக்கம்பா பாய்க்கா ஐயா ஒழுங்கு அங்க இருந்து சாப்பிடறது விட்டு ஏன் வெளில வர சந்தி எங்களை ஆளுங்களுக்கு யாரும் கூட கொடுக்க மாட்டாங்க அதான் நீங்க குடுத்தீங்க அதான் கொடைக்கூட கொடுத்துருப்பா தச்சு வந்து பரவாயில்லையா வாழ்க்கையில வளைஞ்சு குடுக்குறோம் பாத்துருக்கேன் வாடையை வளைச்சிட்டு வந்து குடுத்துருன்னு நான் இப்பதான் பாக்குறேன் சந்தி என் பஞ்சாயத்து பசங்க எப்படி இருக்காங்க பிரச்சினை பத்து மணி கூடும் எல்லாம் பின்னாடிதான் வீடு வாடகையை கூட்டுறேன் போய் பாத்துட்டு வாக்கலாங்க ஆனா பிஞ்ச பெல்டா விளாசிடுவா பிஞ்ச பெல்டா விளாசுவாழா யாரு என்சாரம் நல்லாயினி பெல்டாடி சம்சாரத்துக்கு பேரு நல்லாயினியா சிறப்பாளர் தம இந்தியன் பேருப்பியா பேரு மாத்தியா மாத்திருவாங்க ஆரே மாத்தலாம் எப்படிங்க சொல்ல இதுக்காக தனியாக நடத்துவாங்க தம்பி முதுகா பாருங்களேன் இப்படி ஒரு தடம் பெல்டா அடிச்ச தடம் ரயில்வே தட மாதிரி இருக்கேன் தள்ளி தள்ளி இருக்கேன் பிராட்கேஜா அவன் என்ன சொல்றா ஜெயிலுக்கு போனா அங்கேயே தெட்டாவடிக்கடி வெளில வர அப்படின்னு எங்க வீட்டுக்குள்ள எங்கா விளாசுறாப்பா அப்படியா நீ நம்பியாருக்கணக்கா வாங்கிக்கிறியாக்கும் வெரி குட் எங்க அப்பா ஊர்ல இருந்து கிளம்பு கிளம்பு ஐயோ கைட்டுக்குறேங்க போயிட்டு வரவா கைட்டு போயிட்டு வரமா பாத்தா அந்த பக்கமா கைட்டு என்ன தம்பி என்ன தம்பி என் பேர் தம்பி ராஜா ராஜா கூப்பிடுத்துட்டு தம்பியும் கூப்பிடுங்க கூப்பிடலா மூஞ்சில அந்த கடையே இல்லையோ நீ மட்டும் எனக்கு லெட்டர் எழுதும் போது காட்பாடி தனகசுந்தரம் எழுதுறா கட்பாடி கணவன் எழுதுற லெட்டர் வந்து சேர்ந்துதான் இல்லையா அது சரி காலனில எப்படி நடக்குது மாதமா நடக்குது இப்பதான் வாடகை வாங்கி வச்சேன் அப்படியா வர்க்கில் சாமசன் இருக்காரு போன மாசம் வீட்டை காலி பண்ணிட்டு போனார் அப்பா தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார்னு சொன்னார் அவன் மனுஷன்டா ஒரு வருஷம் வாடகை பாக்கி தெரிஞ்சா நீ ஒவ்வொன்னு எழுதியான் டாக்டர் சரேஷன் ரொம்ப பிசிப்பா அவர் பாக்கவே முடியல அவ்ளோ பிசியா அவரோட பேஷண்டோட சாவுக்கு டைம் பத்தல பாகத பாத்தா அப்படி இருக்கா அவர் ரொம்ப பாவம் அவருக்கு பாட சான்ஸே கிடைக்கலாம் பாடப்படுவா டிரான்ல கூட பாடப்பட மாட்டேங்கிறாங்க வீட்டுல பாத்ரூம்ல பாடிட்டு இருக்க இப்படி ஒரு காலினி இதுக்கு நான் ஓனர் நீ எனக்கு என்ன திட்டா காட்பாட்டுல இருந்து பித்த வீட்டுல வந்தியா ஒவ்வொரு அப்பனும் காலகட்டத்துல பையனுக்கு பண்ண வேண்டியது பண்ண எப்படி இருக்க போறேன் ஏண்டா வளத்தன் படிக்க வச்சேன் ஆளாச்சு கால் நீ உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் இதன பண்ணனும் எல்லா அப்பனுக்கும் சுயந்தளம் வாழ்க்கையில தன் கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சாங்களே தவிர பையன் கல்யாணத்தை பத்தி ஒரு அப்பா கூட யோசிக்கிறது கிடையாது ஓஹோ நீ என்ன சாதிச்சு இப்ப கல்யாணத்தை பண்ணுவீங்க அந்த மாதிரி நீ நினைச்சிருந்தான் நான் பிறந்திருக்கவே மாட்டேன் தம்பி நல்ல இடமா அமலடா ஏன் தஞ்சாவூர் சமஸ்தானத்துல பெரிய பொண்ணு எடுக்கலாமா காட்பாட்டுல எத்தனை பேர் விசாரிக்க வேண்டியதானே விஜயார் வயசுந்தா குண அடிக்குது படிப்பு அடிக்குது படிப்பு ஊத்து வந்தா பள்ளி அடிக்குது போன மாசம் போச்சு இதே ரேட்ல போச்சுன்னா எனக்கு வயசாகி என் தலை தரையில அடிக்கப் போகுது தம்பி கல்யாணம் சொர்க்கத்திலிருந்து சீக்கிரப்படுறேன் எனக்கு மாத்திரம் ஏன் பாட் ஆகுது நீ போய் கேளு போக மாட்டேங்கிற கும்பட தம்பி யாரா இன்னாப்பா நம்ம தெரியலன்றாங்க வந்து இவங்க எல்லாம் குடுக்கற காரங்க வாடகை குடுக்க வந்து எப்ப ரிலீஸ் ஆகுது ஆகுது அவங்க புருஷ வந்து ஒரு ப்ரொடியூசர் அப்படியா என்ன ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அந்த ரெண்டு பேரையும் அத கேக்கலடா என்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு சின்ன கம்பி பெரிய கம்பி உள்ளே வெளியே போலீஸ் லாக்அப் லத்தி ஏடி இப்ப அவசரமா அப்ப நம்ம காலனில இவங்கதான் ஒழுங்கா வாடகை கொடுக்கறாங்க சொல்லுங்க குடி வச்சா இந்த மாதிரி ஆளுங்களை குடி வேடா நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் யாருங்க வர சொன்னது நான் ஒழுங்கா வாடகை வாங்கறேன் உனக்கு எவண்டா வேலை குடுப்பான் உன் பேரே கத்திரி கச்சா ஒரு ஜிப்பா பேக்கெட் பேண்ட் பேக்கெட் எல்லாத்தையும் கத்திரிக்கொள்ள போட்டு எல்லா துட்டியும் எடுத்துடுற போன மாசம் ஒரு ஜவுளிக்கட்டில வந்து பத்தாயிரம் ரூபாய் கொள்ள அடிச்சு ஏன் பாக்கி ரெண்டாயிரம் வச்சுட்டு வந்தா இருபது தள்ளுபடி ஒழுதுலாடி அழகாவே இருக்கே ஒரு பெரிய கதைப்பா என்னடா சினிமால்தான் போட்டு ஒரு கதை சொல்லுவாங்க இங்கயுமா ஒரு தாப்பாப் இருந்தேனா இந்த பசங்கள்லாம் அப்போ ஒரு ரவுடி என்னண்டா வந்து சி தொலைவா வெக்கமாக்கிட்டு சொல்லு அப்புறம் நாங்க வெக்கப்பட்டு போறோம் தங்கச்சி மச்சான் பிடிக்கலன்னா தங்கச்சி நான் என் திருப்பாளன் எவனுக்கு எவன்டா மச்சான் என்ன பலையாறிய கமிஷனருக்கு போன் பண்றேன் போலீஸார் தான் போறான் போவ தம்பி எனக்குற சரிய வச்சுக்கிறியா வேலை நடிப்பியா பவளப்பொடி ஆரியமால அவ்ளோ டிராமா பாத்திருக்கியா எல்லாத்திலயும் நான் தான ஹீரோயினிப்படாது அடுத்த மாசம் புது டிராமா அரங்கேற்றோம் அரங்கேற்றமா அரங்கேற்ற ஒட்டுறியா தள்ளி நெல்லு டிராமால நீதான் கதாநாயகி டிராமா பெற்றியுமா ஒட்டகத்தை கட்டிக்கோ நீதான் ஒட்டகம் மெயின் ரோல் ஆரம்பி துணிப்படுதா இந்த என்ன வீட்டுக்காரங்க ஹவுஸ் ஓனர் இன்னைக்கு நீ தானா போனி போனியா எதுக்கு இந்த பத்து பைசா வச்சுக்க வழி இல்லாத செஞ்ச நான் சாப்பிடறதுக்கு முன்னாடி வயிறு சொல்றேன் ஜெயிலர் ஓடி போய் கொஞ்சம் முறுக்கு கொண்டாந்து கொடுக்கற சீன ஆடியன்ஸ் கலங்கிட மாட்டாங்க அந்த முறுக்க பாத்தோட இவன் மறுபடியும் அழுகுறான் அந்த முன்னே இந்த பாட்டு போ மாட்டிக்க சொல்ல போ அங்க ஒரு ஜெயில் கைது நிக்கிறான் என்னது போலீஸ்காரர் குச்சியால தடையல் தட்டுறாரு கண்ணு தெரியாதா காவலுக்கு தான் கண்ணுலேயே காவலுக்குமா யூனிஃபார்ம பாத்துட்டு பேசு ஓ நீங்களும் டிராமாவா என்ன டிராமா பிறந்தாலும் போலீஸா பறக்க கூடாத சீரியா சீரியஸ் டிராமாவா சுமாரா தான் போகும் பேஜ பாது போர் டுவெண்ட்டிங்கிற பேஜ் இல்ல நானூத்தி ரெண்டு தானே போட்டுருக்கு போ நடுக்கல் சுத்தி கூட்டி தெரிஞ்சுக்கறேன் உடுப்பு ரொம்ப சுத்தமா கப் தோச்சிங்களா இல்லையா நீ சந்தேகேசுல பாப்பேகா காக்கி தட்டையை தோச்சினா இல்லையான்னு சந்தேகப்பட்ட பாரு அந்த சந்தேகேசுல நீ போலீசா இல்லையானு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கேயா உனக்கு விடக்கூடாது எங்க பென்சிலு காதல் இருக்கு அது இந்த போலீஸுக்கு தெரியாதா எந்த காதல இருக்கு பெரிய ராவண மாதிரி உங்களுக்கு இருபது காதா இருக்கு இருக்கு அதுல உன்ன தொன்ன காது பலது காதல இருக்கு அது எங்க இருக்கு இடது காதுக்கு எதிர் பக்கம் கண்டுபிடிச்சிட்டேன் சிஇடி போலீசா உன் பேரு தம்பி வயசுல பெரியவனா தம்பி கிம்பின முட்டி பேந்துடும் என் பேரே தம்பிங்க சின்ன தம்பியா பெரிய தம்பியா நடுவாந்திர தம்பி நம்பர சொல்லு பத்துக்குள்ள சொல்லுமா எட்டு ஜோசிமா பாக்கறேன் எனக்கு அப்படி தெரியும் இல்லீங்க பஸ்ல எல்லாம் நாங்க தான் அது நீங்க நடிகரா என்னையாது நடிகர் தொப்பிய கைட்டு இப்படி பண்ணா மாமுள் வருவாதான் தலையில வேர்கிபேட்டரை பாத்தா தொப்பையை காட்டுவேன் நடிக்கிற பார்த்தா தொப்பியை கட்டுவேன் சம்சாரத்தை பார்த்தா கூட கைட்டுவேன் ஆளே இல்லாதவ அதான் பேச்சுல கல்யாணத்துக்கு அப்புறம் ஆசைப்படுவாங்க அப்பவும் விடமாட்டாங்க அவங்களே பேசுவாங்க ஆட்டோகிராஃபா நீங்க என்ன ஸ்டேஷன் வச்சிருக்கா சொல்லுங்க நான் சொல்லவே மாட்டேன் சார் நானும் நல்லா நடிப்பேன் சார் அப்படியா என்ன பிறந்த தேதி ஏப்ரல் ஒன்னு சரியா தான் பிறந்துக்குறீங்க இந்த அட்ரெஸ்ல என்ன வந்து பாருங்க இல்ல சார் நான் இப்ப நல்லா நடிச்சு காட்டுறேன் நாங்க நடுவில சரி ரெண்டு வருஷம் சொல்ற கரெக்டா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நடிப்பு வருமா வராதான்னு கண்டுபிடிச்சேன் அங்கேயே நீங்க வந்து சார் போஸ்ட் சொல்லுங்க போஸ்ட் மேலாம் ரொம்ப சின்ன ரோலா சார் யோ இப்ப தேர்ந்திருக்குற எடுத்தோட போஸ்ட் மாஸ்டர் கொடுக்க முடியுமா முதல்ல போஸ்ட் மேனா சார் மாசம் கழிச்சோன்ன தந்தி பீன் குடுக்குறேன் அதுக்கப்புறம் போஸ்ட் மாஸ்டர் ஆகிருவோம் அப்புறம் நீ வர வேணாம் அங்க இருந்தே கத்தினா போறோம் நாங்க வந்து வாங்கிக்கிறோம் சொல்லு ரெண்டு தப்பா சொல்லு சொல்லு ஓடிப்பீ வாடலாம் என்ன தம்பிது கட்டம் போட்ட சட்டம் தான் உங்களுக்கு பிடிக்கும் சரி அதுக்காக இவ்வளவு பெரிய சைசில கட்டம் போட்டு மாட்டேங்கிறது அவசரத்துக்கு செர்ச்சாட வசதியா இருக்குமே தான் ஜெயில் செய்தி மாதிரி இருக்குது ஆமா டிராமா மறுபடியும் டிராமாவா மறுபடியும் பாலுமகேந்திர சினிமா இது வேற டிராமா என் தம்பி சென்ட்ரல் ஜெயிலுக்கு எப்படி போகலாம் கொலம்பன்ட்டு போகலாம் திருடிட்டு போகலாம் அதெல்லாம் பண்ணா புடிச்சுட்டு போயிடுவாங்க சந்தனம் கிடைத்தீங்க ஆசிரமம் வச்சிங்கன்னா வந்து பேசுவாங்க என்ன தம்பி நீங்க எந்த பஸ்ல போகணும்னு கேட்டேன் ஏன் உறவுக்காரங்க யாராவது ஜெயில இருக்காங்களா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு இருக்கு அதுக்கு ஒரு நல்ல இடம் ஓகே மயிலாப்பூர்ல ஒன்ற கிரவுண்டு என்ன தம்பி நீங்க அந்த பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள போனா பொண்ணு ஜெயிலிருக்க அப்படி இருந்தா கூட பரவாயில்லையா ஆனா அந்த கல்யாண பொண்ணு கண்டிஷன் போடுது கண்டிஷன் தான் பையன் அழகா இருக்கணும் இப்படி எல்லா பொண்ணுங்களும் கண்டிஷன் போட்டா உன்ன மாதிரி ஆளுங்க கல்யாணம் ஆனா அவன் அறிவு இருக்கணும் அறிவு இருந்து அவன் ஏயா கல்யாணம் பண்ணிக்கான கொடை வெள்ளலாவும் இருக்கணும் ஆரம்பத்துல கொடை வெள்ளலா இருக்கணும் சொல்லுவாங்க அப்புறம் அத்த வாங்கிக்கொடு ஈத்த வாங்கி கொடுன்னு சொல்லி மாப்பிளையே மொட்டாச்சிடுவாங்க அடுத்த கண்டிஷனை கேட்டீங்கன்னா அவாவும் ஆடிடுவான் ஏன் மாப்பிள பிரபு பையன் ஒரு தடவை யாவது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனா இருக்கணும் அந்த பொண்ணுக்கு நட்டு ஒண்ணும் லூசுரிய இல்லவே இல்ல தண்டி ரொம்ப அழகா இருப்பான் அசப்பல பாத்தா ஸ்ரீதேவிதான் அசப்பில எல்லாம் பாக்குறது இல்ல கரெக்டா சொல்லு அட ஸ்ரீதவி இல்லாட்டியும் மீனாட்சி சேஷாத்ரி மாதிரி இருப்பா மீனாட்சி மாதிரி இருந்தா ஓகே சேஷாத்ரி மாதிரி இருந்துட்டாடி அந்த பொண்ணு கிட்ட அழகுக்கு குறைச்சல் இல்ல துடுக்கத்தான அதிகம் சீண்டி பாக்குறது எனக்கு நல்லா தெரியும் தண்டி இந்த பொண்ணு கழுத்துல தாலே ஏறாது போட்டோ அப்படிங்க என்னையாது பொண்ணு ஒவ்வொன்னூறு அழகா இல்லாட்டா கூட கட்டிக்க போற புருஷனை கவுக்குற அளவுக்கு ஒரு களை இருக்கியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் தலையில கட்டலான்னு பாக்குறிய தண்டி இது என்ன தலப்பாக கட்ட இறக்கிது பேசி பாக்குறேன் உங்களால் அடிக்கடி மாத்திக்கிது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன் இவங்க அப்பா கால் கட்டு போகணும் கால் கட்டு போகணும்னு குழந்தைகிட்டு அதான் கட்டு போடலாம் கூட்டிட்டு வந்தேன் என்னமோ புத்தூருக்கு கூட்டிட்டு மாதிரி பேசறியா விஷயத்த சொல்லு பொண்ண கூட்டங்களா பாப்பா பாப்பாவா அது எப்ப படந்து எப்பயா கல்யாணம் நடக்குவா போல என் பொண்ணு பேரே பாப்பாதான் பொண்ணு பேரு பாப்பா என் பேர் தம்பி கல்யாணத்துக்கு ஒரு பாட்டிக்கு போயிருப்பேன் இந்த பொண்ணு சும்மா இல்லாம தம்பி இங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடும் நான் இருக்க வந்து சத்தம் போடுவேன் அவர் என்ன சொல்லுவார் அது ஒண்ணும் தெரியாத பாப்பா நீச்சி விட்டுருங்க போலாம் பாருங்களேன் பாத்தார் போல இருக்க பொண்ணு இவ்ளோ ஜொல்லு பாத்தியா இருக்கு ஆம்பிங்களை பாத்ததே இல்லையா பேரன்னா நான் அண்ணனுக்கு கீழே பொறந்தவன் அண்ணனுக்கு கீழே தம்பி கரெக்ட் அண்ணாக்கு தம்பிணா எனக்கு சித்தப்பாவாது அப்பா பேரு அண்ணா பாப்பா வெட்டி பாருங்க பாட்டு கல்யாணம் ஆகி பொன் குழந்தை குட்டி பாப்பாண்டா இருக்குதான் என் வருங்கால கணவர் அப்போ உங்க கடந்த கால்கால கணவர்கள்லாம் எங்க அப்பா எவ்வளவு தமாஷா பேசுறாரு எனக்கு இவருதான் வேணும் சரி வாங்கி தந்தா போச்சு கிண்டல் பண்ணீங்களா இந்த மாதிரி அந்த பொண்ணு கிளிவிலு போய் வேணுன்றது மணல் கைது போற புருஷன் கை நிறைய லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னா அது கண்டிஷன் மார்கழி மாற்ற குளூர்ல பால் பூத்துல போய் பால் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா அது கண்டிஷன் சண்டை போடுறது கொண்ட போட்டு விடணும் அதை விட்டுட்டு கட்டிக்க போற புருஷன் போடுவாங்க குடும்பம் பாக்க குழந்தை அம்மா பேரு குழந்த அப்பா பேரு அண்ணா நீ மாட்டின ஒரு த்ரில் வேண்டாமா விலை உடச்சாதான் பொண்ணு குடுப்பேன்னு சொன்னாரு ஜனகராஜ ஜனகராஜா அவருங்க வந்தாருங்க செல்லமா கூப்பிட்டீங்க ஆமா ஜாராஜா கண்டிஷன் போட்டார் ஏன் அவரோட பொண்ணு சீத்த அவ்ளோ அழகு அதனால கண்டிஷன் போட்டார் நீங்க கண்டிஷன் போடுறதுக்கு முன்னாடி கண்ணாடியை பாத்துக்கணும் ஜனக கண்டிஷன் போடலாம் சீத்த போடலாம் பாப்பா அப்படி வீசி சரிவாங்க நாளைக்கு உங்க அப்பா மண்டே போட்டா தான் கல்யாணம் சும்மா இருக்கியா நான் ஒரு புரட்சிகரமான பொண்ணு புதுமையான இந்தியாவை படைக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்ப இருக்கிற இந்தியா வித்திரப்போரியா ஏற்கனவே நாலு பேர் ட்ரை பண்ணி மாட்டேங்க தெரியல முடிஞ்சா என் கண்டிஷன் நிறைவேற்றிட்டு தாலி கட்டுங்க இல்லனா பின்னாடி வரவங்களுக்கு வழி விடுங்க பின்னாடி நயல் தான் வருது நாங்க கீழே சாப்பிட்டோமே நாங்க வெளில போக கூடாதுன்னா ஆமா தம்பி பாப்பாக்கு எனக்கும் நீங்க தான் புருஷன் இந்தியா எயிட் ஜாஸ்தி என்ன எனக்கு மாப்பிவோ அவனுக்கு புருஷா வரணும்னா சார் கொல போகுது ஒரு சின்ன தப்பு கொலை பண்ணிட்டு உள்ள போயிட்டு வெளியே வந்துருங்க கொலை பண்றது சின்ன தப்பா நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்து உங்க பொண்ணு தாலி கட்டுவேன் ஆனா அதை நீங்க இருக்க மாட்டீங்க நான் கொலை பண்ண போறது உங்களை தான் தம்பி எனக்காக ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருங்களேன் பிளீஸ் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருங்களேன் பிளீஸ் பாப்பா கல்யா இந்த காலத்துல எல்லா தப்பு திருடிட்டா என்ன ஓடி வந்து பிடிச்சிருவாங்க காலையில ஜெயில வச்சு சாயங்கால வெள்ள விட்டுருவாங்க என்ன கொடையை திருடுனா கட்டவே மாட்டேங்கிறான் ஓடிவாங்க அனாமத்தா கட்டிமா இவரு கூட எனக்கு தெரியாதுங்க அடுத்த கேஸ் முதல்ல ீங்க தங்கப்பதக்கம் சிவாஜி காலையில உள்ள வச்சு சாய வெள்ள ஹோட்டலா தப்பு தெரிஞ்சா அட செஞ்சுதான் செஞ்சேன் என்ன தப்பு செஞ்சே நான் ஓட்டு போட்டேயா இது கள்ள ஓட்டு போட்டேயா கையாலு போட்டேன் பெரிய தப்பு போட்டுருக்கேன் போலீசே ஏற்று பேசிட்டேன் தயவு செஞ்சு என்ன புடிச்சி உள்ள வைங்க பிடிச்சி உள்ள வைக்க மாட்டேங்கு வேண்டப்பட்ட நினைக்கிறேன் இல்லங்க முடியாது முனுசாமி மண்டேல அடிச்சான கட்டியால மண்டேல அடிச்சா ஒரு நாள் புடிச்சி உள்ள வைப்பாங்களா அதனால்தான் தமிழ்நாட்டில எல்லாரும் கையில கட்டியார சுத்துறாங்களா அங்க ஒரு கிழவம் பேப்பர் படிக்கிறான் நாளைக்கு அதே பேப்பர்ல நியூஸ் வரப்போகுது கிழவம் மண்டேல கட்டியால வாலிபர் அடித்தார் இந்த என்ன இவர் வழிரிய திண்டாடினால் கீழ்கண்ட விலாசத்தில் கொண்டு சேர்த்து ஆட்டோ சார்ஜ் பெற்றுக் கொள்ளவும் மீட்டருக்கு மேல் தர முடியாது அமினிஷியா பேஷண்டா நீ யாரு தெரியாது என்னையா வந்துருச்சு வந்துருச்சு தம்பி என் பழனி அளவெல்லாம் வந்துருச்சு எங்க என் சரத்து எங்க என் குழந்தைங்க ஏதோ இந்த அட்ரஸ் தான் இருக்காங்க படிக்கட்டுமா என் அட்ரஸ் என்கிட்டயா சொல்றியா நம்பர் அம்பத்தி ஏழு சுப்பிரமணியம் தெரு சைதாப்பேட்டை சரியா கரெக்டா சொல்றீங்களே தம்பி என் அம்னீஷா போயிடுச்சு தம்பி கூட என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க பிசி ஆயிட்டாங்க ஜெயிலுக்குடா எனக்கு பயல யாரோ ஜெயிலுக்கு போறேங்க போ புரியதாபா நான் சொல்லி பா என்ன துணி திறக்கப்பட்டிருக்கேன் பாப்பா சுமாரி ஹாய் பேபி பேபி பேபி தான் பாப்பா தானே அவர்தான் கான்ஸ்டபுள் போர் டுவெண்ட்டி என்ன கொண்டு விட்டு நம்பர் போல ஆமா நம்பர் இன்னைக்கு வெளியாலதான் அப்பா என்னம்மா தம்பி இவரு எப்ப வந்தாரு தம்பி கங்கரா எப்படி உள்ள போனீங்க அது திறந்து இருந்தது என்ன தப்பு செஞ்சுட்டு போனீங்க போட்டோ எடுத்தேன் உள்ள வச்சுட்டாங்க போட்டோ எடுத்தேன் ஏன் உள்ள வைக்கிறாங்க அது ஒரு போட்டோகிராபிக் எக்ஸிபிஷன் மத்தவங்க எடுத்த போட்டோல்லாம் அங்க வச்சிருந்தாங்களா அவங்களுக்கு தெரியாத நான் எடுத்து உள்ள வச்சுட்டாங்க ஆமாமா அது போட்டோ எடுத்தாலே நான் பார்த்தேன் அவ்வளவுதான் ரொம்ப அடிச்சாங்களா அதிக அடிப்பாங்க நானும் ஜெயிலூரும் ஒரே ஊர் இல்லையா நீங்க எந்த ஊரு தஞ்சாவூர் தஞ்சாவூரா அந்த காவிரி தண்ணியோடு மகிமையே மகிமைங்க சத்தியமான வார்த்தைங்க எங்க அப்பா அந்த ஊருக்கு வந்தபோது அவராலும் நடக்க முடியாது யாரையாவது பாத்திர அப்படின்பாரு நடக்கவே முடியாது அப்படி நிக்க வருஷம் பொத்துன்னு விழுந்துருவாரு ஆனா மூணு வருஷம் தொடர்ந்து காவிரி தண்ணி குடிச்சாரு பாருங்க அப்புறம் கடகடன் பேச ஆரம்பிச்சுட்டாரு ஓட ஆரம்பிச்சிட்டாரு உங்க அப்பா அந்த ஊருக்கு எப்ப வந்தாரு நாலு மாசம் குழந்தையா இருக்கும்போது பா கிடாது கட்ட போறாங்க எல்லா வாடகை ட்ரெஸ் அது ஒன்னும் இல்ல பாவம் இவர் இப்படி ஆனதுக்கு காரணமே வருமா தான் எப்படியா நான் காரணம் இல்லன்னு ஒத்துக்கிட்டீங்களே சுமார் என்ன பாப்பா இப்படி எல்லாம் உண்மையில இருக்கிற ஆசியல் தான் என்ன கண்டாவி கண்டிஷன்லாம் போடுறேன் எல்லாத்தையும் ரத்து பண்ணு நாமளும் மத்த மலை மாதிரி ஜாலியா கல்யாணம் பண்ணுங்க சந்தோஷமா கஷ்டப்படலாம் ரத்து பண்ண முடியாது வேணும்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாமா ஆசை தோசை வெங்காயம் பாப்பாங்கிற பேரு ரொம்ப கரெக்டா இருக்கு ஆசிட் வெங்காய வேட வேணா கல்யாணத்துக்கு முன்னாடி பெரியவங்களுக்கு முதல் நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருங்க ரொம்ப பிரமாதம் பாப்பாவோட உடனே போலீஸ்க்கு போன் பண்ண இப்ப உன்னோட வளைகாப்ப எல்லாரும் பாப்போம் வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அன்னைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் ஆனா ஒரு கண்டிஷன் மறுபடியும் கண்டிஷனா நிச்சயதார்த்தத்துக்கு உங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாரும் வரணும் ஊருக்கு தந்தி கொடுத்து அம்மா அப்பா உடனே வரது இல்ல அம்மா அப்பா வருவாங்க தம்பி தண்ணிக்கு எங்க போறது முயற்சி பண்ணா வருஷம் ஆகுமே யாரும் தத்து கொடுக்க மாட்டாங்க ஒரு நிமிஷம் ீங்கத கடிச்சிக்க வாரிச்சார்த்தைக்கலாமு கேட்டாரு வச்சிக்கலான்னு சொல்லிக்கிறேன் இதே நேரத்தில் சந்திப்போம் விடைபெறுவது நாயே ஏண்டா நீ உண்மையான போலீஸ் காரில போலீஸ் போட்டு ஊரை ஏமாத்தியப்பா வயசு பாய்ப்பு பண்ணிவிட்டா தக்கமால அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பரிசை எழுதிட்டு இன்டர்வியூ போயிட்டு எப்ப வேலை வெயிட் பண்றான் உன்ன என் மாமூல் வாழ்க்கை கட்டுறது என்னடா மாமுல் வாழ்க்கை இதை விட்டா வேற தொழில தெரியாதுப்பா நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஒரு போர் டுவெண்ட்டின்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன் பக்கத்து டாக்ஸ் போய் ரெண்டு மாசம் தம்பளமா வாங்கினாவி என்ன காட்டி குட்டராதுப்பா உன்னை காட்டி கொடுத்து எனக்கு சம்பளம் வாங்குறாங்களோ என்னோட நிச்சயதார்த்தம் நடந்து முடிவுற வரைக்கும் என் குடும்பத்தில செட்அப் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும் நானே உன் குடும்பத்துல வார்த்தை அதான் எனக்கு கேவலமா இருக்கு நீ கவலைப்படாதப்பா ஒரு குடும்பத்தை செட் அப் பண்ணி பாப்பா கட்டத்துல நீங்க மூணு முடிச்சா பர்ற வரைக்கும் உன் பக்கத்துல இருப்பான் போய் அப்புறம் ஓடிடணும் தம்பி அதாவது வெத்தலை பாக்கு பூ பழம் வாங்கி எல்லாம் செட்டப் பண்ணிடுறேன்னு சொன்ன அப்புறம் முக்கியமான விஷயம் நாளைக்கு இவங்க அப்பாட்ட சொல்லு எல்லாருக்கும் முன்னாடி என்ன மாப்பிளன்னு கூப்பிட சொல்லு தம்பின்னு கூப்பிட்டு போறாரு சரி மாப்பிள்ளே மாப்பிள்ளையா வணக்கம் மாப்பிள்ள மாப்பிள்ளையா வாங்க வாங்க என்ன பழம் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க ஏதாவது விசேஷமா யாராவது வயசு கொண்டுட்டாங்களா எல்லாம் கஜா வயசுக்கு வந்துட்டானா என்ன கஜாஜ் ரொம்ப லேட் போல இருக்க தம்பிக்கு எப்பவும் வேடிக்கை விளையாட்டுதான் வேடிக்கை விளையாட்டு ரொம்ப சீரியஸ் விஷயம் கஜா இனிமே இருட்டோன்னு வெளிய போக கூடாது ஓகே தம்பி நல்ல விஷயத்த நீ யார் சொல்லாங்க நாங்களே சொல்லி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலான வந்து நல்ல விஷயத்தோடி மரச்சுக்குள்ளோடியா நான் நோய் நோய் பேசிக்கணும் காலையில ஒன்பது மணிக்கு சந்தோஷம் தம்பி வெக்கத்தை பாரு கட்டிக்க போற வரு நீங்க எனக்குடிக்க எனக்கும் பாப்பாக்கும் பத்து பாக்கால உ கூப்பட்டுமா போலீஸ் வணக்கம் தம்பி வணக்கம் ஏட்டையா வணக்கம் வணக்கம் இன்னும் இந்த ட்ரெஸ்ல சுத்தியா இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னோட நிச்சயதார்த்தத்தை நடந்து முடியாது என் குடும்பத்தான் நடிக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணணும் இன்னும் ஆயிடா யா அவங்க எல்லாம் யாருன்னு நினைச்சா பயங்கரமான ஆளுங்க இவங்க உறவுக்காராம் எங்க இருக்காங்க தெரியுமா எல்லாரும் அந்தமான கல்லோடிகிறாங்க குவாரி வச்சிருக்காங்க அதாவது வீரப்பன் கூட குவாரி கேட்டார்க்கு இவங்களோட சேர்ந்து பண்ணி வைக்காயம் தான் தெரியும் உங்க காயில விழுந்துச்சா அது ஒண்ணும் இல்ல இவருதான் வந்து ஏட்டு கிருஷ்ணமூர்த்தி நான் கிருஷ்ணமூர்த்தி இல்லப்பா நீ ஏட்டைய கிடையாது அப்புறம் எதுவா இருந்தா என்ன ஃபிராடு உனக்கு உடுப்பி ஹோட்டல சர் ஊரா இருக்காரு என்ன கிண்டலா பட்டீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல துப்பாக்கி வச்சுக்கிறாரு தெரியுமா அந்த வார்த்தை சொல்லி சும்மா பயமுடுத்துறீங்க ஏன் அப்படி பயப்படுறாங்க அது ஒண்ணு இல்ல நாளைக்கு அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போப்பீங்களா இன்னாதே பிரீலாவ சைட்ல புடிச்சு போச்சு கட்டி தம்பிஸ்க்கும் இருக்காங்க பெரிய போலீஸ் என்ன பிரமீலா புடிச்சிக்கீடா இருப்பா வயசு எல்லாருமே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம குடும்பத்துல இருந்துதான் தொழில் பண வசதியா இருக்குமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வலிச்சு போட துப்பய போகாது சம்பந்தம் ஒரு தப்பாக்கு ரெண்டு தபா வாசன பண்ணிக்கோங்க அப்பாலிக்கு நான் யாரும் தெரிஞ்சு பின்னாலும் ஒரு தப்பாக்கு நாலு தபா நல்ல ரோசன பண்ணிக்க நீ அப்பாலும் நீ எவ்ளோ தப்பா யோசிச்சாலும் அந்த மாதிரி மாப்பிளை கிடைக்காது நீ எவ்ளோ தப்பா யோசிச்சாலும் அந்த மாதிரி பொண்ணு கிடைக்காது அது என்ன தப்பா தப்பாண்டிங்க இது தப்பாங்கிறது ஒரு தமிழ் வார்த்தையா உலக தமிழ் மாநாட்டுக்கு போனா கூட அர்த்தம் தெரியாது போல இருக்கேப்பா அதுக்கு யாரும் நீங்க நடமாய எனக்கு சந்தோஷமாக்கு நீ சரின்னு சொன்னா தட்ட வாங்கிற இல்லா இல்ல நல்ல வேசம் கொடுத்து சந்தோஷமா போங்க வேலையா நடி கட்டி அப்பனா நடிக்க ஒத்துக்க மாட்டேன்ட்டேன் பரவாயில்ல நாளைக்கு அந்த ஊட்டாணா வந்து நின்னு நீ அசந்து போற மாதிரி இல்ல போயிட்டா ஒரு பயங்கரமான போறேன் என்ன ஆச்சு ஐயோ என் பொண்ணு வெட்கப்படுற வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் நான் தான் தம்பியோட அப்பா அப்படியா வரணும் தரணும் டிஃபன் காபி தரணும் தம்பிக்கு அப்பா தப்பாம பிறந்தீங்க மத்தவங்க யாரும் வரலயா இன்னைக்கு காலையில்தான் ஊர்ல இருந்து வந்த நேர காலிக்கு போனேன் நீங்க ஏதோ டிராமா தம்பி இங்க எடுப்பான்ற மாதிரி சொன்னாங்க அதான் நேரம் இங்க வந்துட்டேன் சர்ச்சையெல்லாம் வந்து உங்களுக்கு விஷயமே தெரியாதா இந்த தடவை கல்யாணத்தை முடிச்சிட்டு போனுங்கிற ஐடியாலதான் வந்துருக்கேன் பின் சர்ச்சல் நினைப்பான வாங்க முதல்ல தம்பியா என்ன கூப்பிடுனாலும் இன்னைக்கு தம்பியோட பிரச்சனையை நான் தீர்க்க போறேன்டானு வெல்த் ரொம்ப வெல்து என்ன நீங்களும் நீங்க எங்க தம்பிய சொல்றீங்க உங்க பொண்ணு பேரு பாப்பாவா இன்னைக்கு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் நிச்சயதார்த்தம் அந்த தம்பியோட அப்பா நான் தான் அப்படின்னா அவரு எவரு கதோ உள்ள பக்கம் கேசரி முடிக்கிட்டு பெரியவர் அவரு யவா வந்தா எனக்கு முன்னாடி கேசரி மீது இருக்கா இல்லையா இருக்கு வாங்க காட்டுங்க கேசரிய பாத்ததே இல்லையா அப்பாவை காட்டுங்கன்னு சொன்ன வாங்க காட்டுற வணக்கம் வணக்கம் நீங்க நான் தான் தயவு செஞ்சு அப்பாக்கள் என்ன குழப்பம் ஏற்கனவே ரெண்டு பேர் அப்பான்னு சொல்லிட்டு உள்ள உக்காந்து டிஃபன் சாப்பிட்டு இருக்காங்க நான் யாரையும் அனுப்புவேன் பாக்கி இருக்கா இல்லையா இருக்கு அவங்கள தடுத்து நிறுத்துங்க டிஃபன் சாப்பிட்டது போது வாங்க ஆனா அந்த தட்டை வச்சிட்டு வாங்க அப்பா நீ எப்ப வந்த இன்னைக்கு காலையில் ஏன் வந்த இது யாரு சரி தான் டுவெண்ட்டி அப்பா அவரை கூட்டிட்டு வந்து பாக்கி டிபி நீங்க சாப்பிடுங்க அப்பா யாரு நான் தம்பியோட உண்மையான அப்பா ஐஎஸ்ஐ முத்திரை குத்தின அப்பா ஐஎஸ்ஐ முத்திரையா சரி ஐஎஸ்ஓ நைன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து நான் தம்பியோட அப்பா முதல்ல வந்து டாய் அப்படின்னு அவர் வந்து என்னோட அப்பா அதாவது தம்பியோட தாத்தா இன்னொருத்தர் இன்னொருத்தர் என்னோட தம்பி உங்க தம்பி உங்க மகன் தம்பிக்கு என்ன உறவு சித்தப்பா முதல்ல வந்தாரு பெரியவரு தான் தம்பியோட அப்பா தெரியுமா சொன்னாரு ஆமா அதாவது அவர் வந்து தம்பியோட அப்பான்னு சொன்னாரு எப்படி சொன்னார் நான் யாரு தம்பியோட அப்பா கூட வந்தவர் யாரு என் தம்பி என் தம்பியோட அப்பா உங்க உறவு முறை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள பைத்தியமே வெள்ள நிக்க கூப்பிடுங்க கூப்பிடுற வாங்க எல்லாம் வந்துட்டாங்க இதான் என்னோட சம்சாரம் நலாயினி தேவி நீதான் சமதிங்க கிராம படிப்பு நாலாம் கிளாஸ் தான் போறோம் கிளாஸ்க்கேமார் இவரு அவன்தான் என்னோட ரெண்டாவது பையன் கத்திரி கஜா என்ன வேலை பாக்குறான் கட்டிங்ஸ் வெட்டிங்ஸ் சலூன் வச்சிருக்காரா அதுலாம் என்ன வரப்போகுது இது வந்து டெக்ஸ்டைல் அது சம்பந்தமான கட்டிங்ஸ் வெட்டிங்ஸ் லெதர் கூட உண்டு என்ன வருமான வரும் வரும் சம்பள தேதி பஸ்ல கூட்டம் வரும் மாச கட்சியில் தான் ஒண்ணு இல்ல அவர் வந்து பாருங்க ஆயிடுச்சா பர்சம் போட்டாச்சுப்பா பர்சம் என்ன பர்சம் மஞ்சள் என்னமோ தமிழ்லே தெரியாத மாதிரி பேசுறீங்களா லோக்கல் பார்ட்டி தானே நீங்க ஆமாட வரலியா எங்க சொன்னதோ என்ன தலையில போய் எப்படி செஸ்ட் பெயின்னு கேக்கறேன் அது ஒண்ணு இல்ல இந்த ஸ்கேனிங் எல்லாம் பண்றதுனால வியாதி எல்லாம் இடமாறி வருதம் டாக்டரோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வயசிலேயே வழுக்க விழுந்திருக்கு அவர் சம்சாரத்துக்கு முதுகுல சரிங்க சரிங்க நான் நம்பறேங்க இப்ப என்ன மாப்பிள வரல நாட் வெல் அவ்வளவு மாடி பாப்பா என்னப்பா மாப்பிளம் மாப்பிள வரல சொன்னமா என்ன கூட்டம் சொல்லாத பாப்பா நாங்கெல்லாம் சம்மந்தி மனிதாலை மாமனார்னால்தான் மாமியார் கால வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க அத்த காலுமா அக்கா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க பவனா அப்படியே ரெண்டு இட்லி வடகரி அதே ஒண்ணு இல்ல கிராமத்து ஜனங்களா அதான் பவா அப்படின்னாக்க பவன் அர்த்தம் கண்ணாத்த எங்க வச்சிருக்கேன்யம் அதுக்கு தெற்குக்கு ஜெயமாலியா வைக்கலாம் தரகர் அந்த ஜெயில் விஷயத்த பத்தி சொல்லிட்டாரா ஜெயில் விஷயம் சொல்லிட்டா இம்மா இன்னும் ஜெயிலுக்குறாங்க வா கைட்டுலாம் கைட்டுல இருக்கு அப்புறம் கைட்டிக்கலாம் என்னது இது வந்த இடத்துல எல்லாரும் கைட்டிக்கலாம் கைட்டிக்கலான்றாங்க அது ஒண்ணும் இல்ல இந்த கைட்டிக்கலாம்னாக்க போகலான்னு நடத்தம் கைட்டிக்கலாங்கிறது கிராமத்து பாசோ அது கிராமத்து பாச கைட்டிக்கலாம் போகலாம் அத்தான் வாங்க நம்ம ரெண்டு பேரும் கைக்கிடுவாங்களே ஒண்ணு இல்லப்பா பேரனுக்கு கல்யாணம் இடத்துல ஏன் இப்படி ரகட பண்றீங்க தானே பேரனா உனக்கு இன்னும் கல்யாணமா எனக்கு ஏதா பேரன் என்னப்பா தம்பி உங்க பேரன் தானே ஓங்கி மண்டையில போடுவேன் தம்பி என் பையன் ஐயோ அது என் தம்பி உங்க பையன் என் பையன் தம்பி உங்களுக்கு என்ன பை இங்க என்ன நடக்குது மரியாதையா சொல்லு அப்பா இவரோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணி இருந்தாரு குடும்பம் பழ வாங்கி ஏழியா போடும் அதனால நீங்க எல்லாரும் போய் ஒரு மாதிரி டிராமா ஆக்ட் பண்ணீங்கன்னா அவருக்கு குணமாக வாய்ப்பு உண்டுனாரு அதனாலதான் நாங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வேஷம் போட்டோம் நல்ல வேலை நீ வந்துட்ட நீ தம்பிக்கு தாத்தா அந்த வேஷம் உனக்கு அவரு மென்டல் மென்டல் கேட்டா சிம் பாரு சார் அங்க நிக்கிறே அவரு என்னோட அப்பா தான் நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் சேர்ந்து குடும்பத்தோட கார்ல கொடைக்கானல் போனோம் நாங்கெல்லாம் தப்பிச்சுட்டோம் எங்க அப்பாவுக்கு மண்டேல பயங்கரமான காயம் பட்டு அப்படியே உள்காயம் ஆகி மென்டல் ஆயிட்டாரு அதனால்தான் எனக்கு கல்யாணம் ஆன விஷயமே அவருக்கு தெரியல மென்டல் கேட்டா இந்த மாதிரி சிரிச்சிங்கன்னா அவருக்கு அடையாளம் தெரியும் ரெண்டு பேரும் கிட்ட என்ன அங்க என்ன பேச கிட்ட இவரையாவது மாப்பிள்ள என்ன விசேஷம் மாப்பிள்ள யாரு வேற யாரு இவரு பையன் தம்பி தான் வாங்க நம்ம தத்த மாத்திக்கல் தத்து அப்பா அப்பா பாப்பா பாப்பாவா என்ன மரியாதை குறையுது எதுக்காக வந்தீங்க நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்ததுக்கா நல்லபடியா நடந்தது எங்க அப்பா சொன்னாரு சாந்தூரம் எங்களுக்கு பெரிய குறை அய்யோ நான் இருந்தேனே எங்க பாப்பா மனஸ்கூல்ல நேத்துக்கே நான் உங்களை மனசுல தூக்கி எரிஞ்சுட்டேன் நீ நினைச்சால தூக்கி எழுதி வெயிட் தெரியுமா உனக்கு நீங்க ஏன் வரல எனக்கு உடம்பு சரியில்லை எங்க அப்பா சொல்லி இருப்பாரு தலைவலி இல்லையே என்ன இல்லையே ரெண்டு இருந்தது தலையில சொன்னதான் அப்படி ஆரம்பிச்சு இப்படி முடிஞ்சு போச்சு எடியோ தாம்பரம் மாத்திக்கிட்டோம் உங்க தாத்தா ஒருத்தர் வந்து அடிச்சா பருலூட்டி தானே அவர் கொஞ்சம் உங்கள மாதிரி என்னமா அப்படின் ஒரு விஷயம் தாங்க எனக்கு புரியல என்ன நீங்க தப்பா எடுக்க கூடாது இல்ல சொல்லுங்க உங்க பேமிலி மெம்பர்ஸ் வீட்டுக்கு வந்து போன அப்புறம் வீட்டுல பர்ச டைம் பீஸ காணும் வாட்ச காணும் ஏன் என் ஜட்டிய கூட காணும் கைட்டுறேன் கைட்டு அத்தை கைட்டு அது ஒண்ணு இல்ல அவங்களுக்கு எல்லாம் இந்த பகவத் கீதை மேல ரொம்ப பற்று ஜாஸ்தி நாம எது மாதிரியும் ஆசை வைக்கக்கூடாதுங்கறத மத்த உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் இதுல இருக்கு வாஷ் பண்ணி வச்சுக்கணுங்க உங்க ரீசன் உங்க அப்பா ரீசன் ரெண்டு பேருமே ஒத்தரதானே இல்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரியும் சொன்ன வேற யாரும் குடும்பத்தோட ஒட்டவே இல்ல அது ஏங்க உங்க அம்மா ஆந்த மாதிரி முடிக்கிறாங்க அவங்க திருடம் போண்டாடி உங்க அப்பா திருடனா ஆமா சின்ன வயசுலயே எங்க அம்மா மனசு திருடிட்டாரு அந்த கஜா கஜா சுத்த பொறுக்கி லுக் பொறுக்கிதான் இருக்கும் இங்க பாருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம தனி கொடுத்தன போயிடணும் ஒன்னும் கவலைப்படாத எல்லாரையும் கைட்டி விட்டுலாம் அவங்க எல்லாம் யாருன்னு சம்மர் ஸ்பெஷல் ரயில்ல சேர்க்கற எக்ஸ்ட்ரா கோச் மாதிரி வேணா கைட்டி விட்டுனே இருக்க வேண்டிதானே மாப்டே எனக்கு ஒரு ஆசை உங்களையும் கைட்டி விடணுமா கெடா சென்ற மாப்டே நீங்க சினிமாவுக்கு ஒரு நாலு டிக்கெட் வாங்கியிருக்கேன் எனக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு பாப்பாவுக்கு ரெண்டு டிக்கெட் ஈவினிங் போயிருவோம் நீங்களும் பாப்பாவும் ஐயோ விளையாட் சார் தமிழ் படத்துல என்ன பர்பஸ் மேக்னிக்கு பாப்பாவும் நீங்களும் போயிடுங்க ஈவினிங் ஷோக்கு நானும் உங்க பாப்பாவும் போயிடுங்க எங்க அப்பா ஊருக்கு போயிட்டார் அதனால ஊருக்கு போறேன் செல்லாது அவர் ஊருக்கு போட்டுமே ஜாலியா ஊரு சுத்தல சுமார் கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ணலாங்க சரி அப்ப நானும் அப்பாவும் மேட்னி ஷோ போயிடும் போயிருக்காருக்கு போயிட்டு தான் சொன்னீங்க இல்ல ஒரே தடவை கரெக்டா உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிட்டு இருக்கோம் நீங்க மேக்னி ஷோ பாத்து வீட்டுக்கு வந்தோம் நான் உங்க அப்பா ஈவினிங் ஷோ என்ன விளையாடுறீங்களா இது என்ன விட்டுலாச்சார படமா அங்க பாட்டுக்கு படம் பாத்துட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு அதான் முடியாது ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வேணும் கெட் அப் சேஞ்ச் பண்ணுவோம் அதாவது இனிமே நீ நானும் ஒன்னா இருக்கிற நேரத்தை விட எங்க அப்பாவோட ஜாஸ்தி நேரம் இருக்க பாருங்க ஆரம்பிக்கும் போதே போகணும் நீங்க பாப்பா வரல பாப்பா வரலாண்டு நானும் பாப்பாவை ஒண்ணா போயிடுமா என்ன பேசுறீங்க மாப்பிள எனக்கு நியூஸ்ல இருந்து படம் பாத்தாதான் பிடிக்கும் வாங்க அஜய் அப்பா வேஷத்துல பாப்பாவோட படம் பாக்குறதா என் கைய கட்டி போட்டுட்டாங்களே மாப்பிடை பெயில் பூச்சி ஆரம்ப சட்டில வாங்க வரேன் போங்கூடா பேஜரா கடுவாட வாங்க போய்கு கப்பனும் சமந்தியமா நீங்க குண ஆனா பேசி சமயத்துல இறங்கி குப்பத்து ராணி ஆயிடுறீங்க அவர் இங்க வர போறாரு நீங்களும் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணிருக்கேன் சம்பந்தமா நீங்க கொஞ்சம் திரும்ப வராரு வாங்க சம்பந்தி நீங்களா நீங்க வீட்டுக்கு போவே இல்லையா புரோகிராம ஒரு சின்ன என்ன பாப்பா வரமாட்டா தம்பியோ ஈவினிங் உங்களோட உட்காந்து பாக்கணுமா இருக்குமா சமச்சியமா படத்துக்கு போறீங்க நைட்டு ஓட்டுக்கு போறீங்க அப்புறம் வீட்டுக்கு வரீங்க நேரம் தான் கூட்டு போனா மாட்டேன்றான் உங்க தான் வரையணும் யும் ரெண்டு வச்சு நீ உள்ள போய் படம் பாரு படம் முடிஞ்ச நான் வந்து கூட்டு போறேன் நீ போ என்னோட பாப்பாக்கு என்ன துரோகம் பண்ண முடியாது எனக்கு சம்பந்தமான இடம் பெரிய இடம் இந்த கஜா பையாத போலீஸ்ல மாட்டிதான மேடம் அது ஒண்ணும் இல்லையா அவன் கொஞ்சம் ஞாபகம் போலீஸ்ல புடிச்சிட்டாங்க ஞாபகம் போலீஸ்ல பிடிப்பாங்களா அது ஒண்ணு இல்ல அவன் கிட்ட ஒரு பச்ச கலர் பேண்ட் இருக்குது அந்த பச்ச கலர் பேண்ட் போட்டுக்காத அவன் வேற ஒரு கலர் பேண்ட் போட்டு பஸ் போய் நின்றுக்கறான் பஸ் இவன் பக்கத்துல நின்னாலே ஒரு பச்சை கலர் பேண்ட் போட்டு நின்று இருக்கான் இவன் நினைச்சுட்டான் தம் பேண்ட் தான் நினைச்சு அந்த பேண்ட் பேக்கெட்ல கைவிட்டான் பே கைய விட்டுப்படந்த ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு ஓ இது நம்ம பேண்ட் இல்ல டக்குன்னு விரல வெள்ள எடுத்துருக்க பாத்தா அந்த பர்சு விரலோட ஒட்டினு வந்துருச்சியா இதுக்கு போய் போலீசார் உள்ள தல்றாங்களா மாட்டிக்காத வரைக்கும் நல்ல நேரம் தான் நீ சீக்கிரம் கிளம்பிடுக்கு ஒரு பர்சு கிட்டே நாங்க கேட்குமாடா நீ என்ன வீட்டு கேட்டில் எல்லாரும் ஏற இறங்க பாக்கிறேன் என்னடா காம்பினேஷனே சரி இல்லாத மாதிரி இருக்கு சுராசி பாக்க தமிழ்ல டப் பண்ண மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க அவனுக்கு வரணும் அதிக பிரச்சனை பட்டதுன்னு சொல்லறாதப்பா முயற்சி பண்ணி பாருப்பா என்னட்ட முயற்சி பண்றது போன மாசம் நீ சொன்னீங்கன்னு அவன் ஒரு கப்பல் கம்புல வேலைக்கு சேர்த்தேன் சாதாரணமான கப்பலா நீர்மூழ்கி கப்பல் உள்ள பணம் சும்மா இருக்க வேண்டியது ரொம்ப புழு ஜப்போச்சு அந்த கபால தியேட்டர் போனீங்களா படம் பாக்க மன்னார் பாத்துட்டா நைனா கீழ போட்டு குத்துட்டா ஐயோ எவ்வளாய் கபாலி தியேட்டர் போனமா அவரின் அறிவாள வச்சு நிற்கிறாருமாடி செய்வேன் சொன்னேன் கேட்டியா நம்ம தர அந்த ஆள் தரான கட்டிக்கலாம் கைட்டிக்கிறீங்களா அடி பாதிங்களா பசமா மாட்டி விட்டு ஓட்டாங்களே அந்த எண்ணலூசி அவங்க கையில கத்தி வேறியா நீ கத்தினா நான் அந்த மாதிரி நான் கத்துவியா நீ செஞ்ச காரியம் அப்படி நான் என்ன செஞ்சேன் சொல்லு உனக்கும் என் சம்சாரத்துக்கும் என்ன கனெக்ஷன் எந்த கனெக்ஷன் கிடையாது போனது யாரு நான் போலியே போனங்க அது வந்து அப்படி போடு அறிவாளன் சொல்லு, யோ, நீ ஒரே சாராயமா வீசு கையில அருவா வேற பாத்து பா கையில கால போட்டு போற அப்புறமா தம்பி நேற்று படம் எப்படி இருந்ததுன்னு நலாயணி சொன்னாங்களா வந்து நலாயணியோட படம் போன பிரி நீ நலாயணியோட அவர் தான் நலாயணியோட கபாலி தியேட்டர் இந்த வேலை செய்யறா இதுல என்ன என் தப்பு அவரு என்ன பொஞ்சாதி அம்மாயா நலாயணியோ ஒண்ணு கூட ஒண்ணு ஐயோ என்ன தம்பிது என்ன இது அஜிங்கம் நானே எதிர்பாராத அஜிங்கங்க எல்லாம் அதாவது நலாயணி இருக்காங்களே அவங்க என்னோட அம்மா இல்ல சித்தி எங்க அப்பாவோட இரண்டாவது முதல் சம்சாரம் இவ்வளவு மோசமான குடும்பத்தில் வச்சுக்கிட்டேன் சொன்ன கேளுங்க நான் அஸ்திவார்த்தி ஆட்டி டிடா உங்க அப்பா செஞ்ச காரியத்தோடு சுந்தரம் வா கரெக்டா பதில் சொல்லணும் உனக்கும் இவர் சம்சாரத்துக்கு எந்த கனெக்சன் இல்லையே என்ன வேணா சொல்லிடுறதா சரி நான் அப்படி சொல்றேன் வச்சுக்கோ என்ன அர்த்தம் ஆகும் எனக்கும் இவன் சம்சாரத்துக்கு ஏதோ கனெக்சன் இருக்கிற மாதிரியும் நாங்க ரெண்டு பேரும் வெளியில வாசல் சுத்தற மாதிரி அர்த்தம் வெளியில வாசல் சினிமா இருக்கு அப்பா சினிமாவுக்கார ரொம்ப கரெக்டா சொல்லுப்பா எந்த தியேட்டர் கபாலி தியேட்டர் நீங்க என்ன சொன்னாலும் எங்களால நம்ப முடியாது இல்ல பாருப்பாப்பா சத்தியமா நான் சொல்றது உண்மை அவங்க எல்லாம் என்னோட சொந்தக்காரங்களே கிடையாது சும்மா நடிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தேன் எல்லாம் பக்கத்து போச்சுதான் இருக்காங்க இப்ப கூட்டு வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்ல வைக்கிறேன் நீ என் அண்ணா சூப்ப வளர்த்துட்டியா நான் சின்ன அண்ணாவ சொன்னா அண்ணா இந்தாங்க அண்ணா என்னுடைய மார்க் ஷீட் அப்பா ஊர்ல இல்ல ஒரு கையெழுத்து போடுண்ணா நாலாம் கிளாஸுக்கு உனக்கு மார்க் ஷீட் வரையா நான் பாட்டு கிளாஸ்க்கு போயிட்டு வர வாடேர் கூட கிரிஜா வழக்கமா லவ்லெட்டு என்னடா என்ன புலம்பர வாங்க சம்பந்தி வாங்க வீட்டுல நீ அந்த பேசுறாரு சரி அவருக்கு அறிவே இல்ல நீயும் அவருக்கு பதில்கிட்ட பேசுறீ அப்படியாவது அசிங்கமான பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா நான் கொண்டு வரேன் கிளியாட்டமா பொண்ணு மூக்கே ஆறு இன்ச்சு பொய் சொல்லுங்க அளவே கிடையாது கிளியே மொத்தம் மூணு இன்ச்சு தான் மூக்கு ஆறு இன்ச்சா நாகந்திங்க கால வெட்டிடுவாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீங்களே ஏதாவது தீர்மானிக்க வேண்டியதா பக்கத்து போடுறதுதான் அவருஷன் என்னாயிரம் இருக்கிறான் அவன் இழுத்துனது நாலு சாத்து சாத்தினா உண்மையை கட்டிட்டு போறான் கும்பர்தம்பி பேர் சொல்ல சொல்ல என்னாயிரம் ஏன்னா இந்த குடும்பத்துல போங்க ராவடி பண்ணிட்டாங்க நீ அப்பா கூப்தான் எங்க கூபி ஒரு குடும்ப பொண்ணுக்குரியாதாங்க அட பாவிட்டு என் கல்யாணத்தையும் நிறுத்திட்ட கண்ணு நீ நான் நான் அந்த அண்ணா சாமி ஒரு மூட்டையை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து இந்த தென்னீர் மலையில வச்சாச்சு அப்படி இந்த மூட்டைக்குள்ள என்ன தாயா இருக்க அதுக்குள்ளா இருக்கிறது என் பொண்ணு பாப்பா நடத்தனியா ஆமாயா அவளுக்கு மாப்பிளையா வரப்போறது தம்பி இல்ல போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்திரஜேத்யா நீ எப்படி இது போல வந்தோ நான் விளையாடுறீங்களா கடத்தி நான் வந்தது இல்லாம கேள்வி கேக்குறீங்களா கண்டுபிடிச்சேன் இருக்கா இந்த மூட்டையை ஒரு ஓரமா வச்சிட்டு காபி சாப்பிட போன ஆமா ஐயா அந்த நேரத்துல யாரோ மூட்டையை மாத்திருக்காங்க நம்ம மூட்டை பக்கத்துல இன்னொரு சாக்கு மூட்டதான் பாப்பா எந்த லாரில போயிட்டு இருக்குதோ ஐயோ இருக்கு மாப்பிள வருவாரு என்னையா ஏன் இதுதான் பாப்பான்னு ஒரு பெரிய பொய்யா சொல்லி தலையில கட்டிடுவோம் என்ன ஏற்கனவே என் பொருத்த யாருன்னு தெரியாமதான் அந்தாலும் கல்யாணத்தே நத்துனா இப்ப இன்னொரு தபா ஏ கல்யாணத்துக்கு நீ ஏற்பாடு பண்றியா அப்பயே பிடிச்சாதாக்கா மூட்டையை எவ்வளோ மாத்தினானே தெரியல ஏ அது நானா இருக்க கூடாதா நீ எப்படி இங்க வந்த அவர் அம்னீசியா பேஷன் தலையில அடிச்சு அந்த ஆள் செத்துட்டாரு என்ன ஜெயில வச்சுட்டு தான் இவர் சொன்னாராரு தம்பி செத்து போன ஆளே வந்துருக்காரு செத்த நான் யாரு எங்கே இருக்கேன் அமெரிக்கால கிளிண்டனோட பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சும்மா இருங்க இவரு பின்பண்டல் அடிச்சு நினைவு திரும்பிடுச்சு நீமா பின்பண்டல் அடிச்சு நினைவு திரும்பிடுச்சு கார்ல வரும்போது பிரேக் அடிச்சேன்னா மறுபடியும் பின்பண்டல் அடிச்சு நினைவு போயிடுச்சு பின்பண்டல் தான் இருக்கு இங்க பாருங்களேன் நான் யாரு எங்க இருக்கேன் இப்ப பாருங்க சரது இன்னும் காபி கொண்டு சீக்கிரம் கொட்டுவாடி என்ன ஆனாலும் சரி பாப்பா கிடையாது எங்களுக்கு கல்யாணம் ஆகி எங்களுக்கு ஒரு பாப்பா வரும் போது பாப்பா மூட்டைக்குள்ளோ நீ எப்ப வந்த பாப்பாட்டுக்கு பாவி ஒன்னா எவ்வளவு தூக்கிட்டு போச்சா பாப்பா நீ எங்கம்மா இருக்க பாப்பா எங்க இருக்க நீயா உங்ககிட்ட போட்ட சவால நிறைவேற்ற போறேன் நீ நான் என்ஜாவுக்கும் இதே கதையை விட்டு இருக்கீங்களா என்னோட பாப்பாங்க கொத்தாலி சாடினு கூட்டாங்களா பாப்பா டே பாப்பா இது ஒரு கடா என்னப்பா உன் கால கட்டு எனக்கு கால் கட்டு போடுன்னு கேட்டேன் கட்சியில நீ கால் கட்டோட வந்துருக்க தம்பி நானும் பாப்பாவும் கால் கட்டு போட்டுக்கிட்டீங்களா ஐயோ பாப்பா கடைசியில எனக்கு சித்தி ஆகிட்டேன் அப்பா கால கட்டு நிறுத்துறா ஒன்னு பாக்கலான்னு வந்தேன் அப்பதான் பாப்பா நடந்த விஷயத்தான் சொன்னா சரி எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தமா போகுமே ஒரு வண்டி கென்னடி போண்டா கென்னடி போண்டாவா கைனடி போண்டாவா ஏதோ ஒண்ணா ஏதோ ஒண்ணு இல்ல அதுதான் சரி அதுல நாங்க ரெண்டு பேரும் வேகமா வந்தோம் இந்த பாப்பா நோயில போந்துட்டா எதிர போலீஸ் ஜீப்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்புறம் நான் தான் யாரு என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் ஓஹோ மோட்டார் பைக்ல உட்கார்ந்தா உன் மனசுக்குள்ள விஜய் சாந்தி நினைப்பா நோய் என்ட்ரிக்குள்ளு படம் நினைச்சிட்டியா ஆக மொத்தம் சிறை பரவி ஆயிட்ட உனக்கு ரக்கமா இல்ல அியாயமா ரெண்டு நல்ல உள்ளவங்களை பிரிக்க பாத்த தம்பி இந்த தாலிய என் மகக்கழுத்துல கட்டி அவளை மனைவியா எத்துக்கங்கோ சும்மா நிறுத்தியா என்னென்ன இழுச்ச வேணியா ஜெயிலுக்கு போன பொண்டாட்டி வேணும்னு நான் ஒண்ணு கேட்டேனா நீங்க என்ன சொன்னீங்க ஜெயிலுக்கு போன மாப்பிள்ளை வேணும் ஜெயிலுக்கு போன மாப்பிள்ள வேணும்னு எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்பா ஜெயிலுக்கு போகாத ஒரு நல்ல பொண்ணை பாத்து கூட்டுவாப்போ து என்ன கல்யாணம்ணிக்கிறேன் வாக்குறுதி பாருமா அணம் வாக்கு வாக்கு உலகத்துல முக்காவாசி காதல் கல்யாணம் தான் நடக்கும் அப்படியா நடக்குது வாக்குறுதி ஒரு இடத்துலயும் காதலிக்கிறேன் வாழ்ந்தா உங்களோட தான் வாழ்வேன் இல்லன்னா வேற ஒருத்தரோட வாழ்வேன் இந்த மலையில இருந்து குதிர் செத்துருவேன் அய்யோ என் பொண்ணை மனக்கோலத்துல பாக்கிறதுக்காக இந்த மாலை வாழிட்டு வந்தேன் இது ஒரு மாலை ஐயா மாட்டு பொங்கல் இன்னைக்கு மாட்டு பொங்கல் கட்டுற மாதிரி பரவாயில்லப்பா இந்த ஜென் அடுத்த இருக்கு ஒரு பொண்ணோட புரிஞ்சுக்கிட்டே எந்த ஒரு பொண்ணாவது ஒரு ஆம்படிக்கு புரியுற மாதிரி வாழ்க்கையில பேசிக்கீங்களா வாழ்க்கை முழுக்க புரியாத மாதிரியே பேச வேண்டியது கடைசியில அவன் பேசினே புரியலே சொல்ல வேண்டியது கடைசியா கேக்குறேன் இல்லையா பாவம் தடுக்காம விட்டுட்டோமே உங்க மனசாட்சி உங்களை உருத்தாதே நீ என்ன என்ன கேட்டுக்கிட்ட பொறந்த இல்ல அப்புறம் வந்த வழியே போ தம்பி ஜெயிலுக்கு போனவரு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் முட்டாள்தனமா கண்டிஷன் போட்டுதான் என்னோட தப்பு தான் ஓ அந்த கண்டிஷன் முட்டாள்தனமானதுன்னு உனக்கு புரிஞ்சு போச்சா புரிஞ்சிருச்சு வெரி குட் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுவே இது வேறமா அதுக்காக அவன கட்டிக்க முடியுமா அப்பா நொண்டி நொண்டி போய் ஒரு நல்ல பொண்ண கூட்டுவா நீமா அந்த ஆய்கிட்ட கேஞ்ச நீர பாக்குறேன் வேற ஊடு காட்டுற பேசுறேன் அப்படிதான் மா நீ இந்த பொண்ணு நம்மளை என்ன கலர்ட்டா பண்ணிருக்க கண்டிஷன் மேல கண்டிஷனா போட்டு பாடா படுத்திட்டா ஒரு ஆம்பளைக்கு வாழ்க்கையில கல்யாணமே ஒரு ஜெயில் அதை தவிர ஜெயிலுக்கு போனுங்கிறாள் அதனால்தான் நானும் சும்மா ஒரு ஆட்டங்க அனுப்பிச்சேன் சும்மா ஆரம்பத்தேர்ந்து ஒன்னால்தான் எல்லா குழப்பமும் தம்பி பாப்பா கல்யாணம் இது அடுத்தது கொ விஷயம் உங்க விஷயம் முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது அதாவது எண்ணாயிரமும் நலாயணியும் ரொம்ப வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க இன்னைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா வந்து நலாயணி மனசுல ஒரு பெரிய பாரம் தான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கலையுறதான் அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் என்ன மாமியார் வீட்டுல கொண்டு போடுவாங்க அதாவது போலீஸ்ல புடிச்சிட்டு போயிடுவாங்க அதான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க கவலைப்படாதீங்க அம்மா பொண்ணுக்கு ஒரே மேடல கல்யாணம் மூணு ஜோடிக்கு வரணும் யாரே கோயில் குடுத்து சொல்லுவார் எனக்கே தெரியுமா இல்லப்பாரு பொம்பளைங்களும் ராஜாவா ராஜா ஓ என்னை கண்டு ஏன் பயந்து ஓடுகிறார்கள் யோ சாமியாருன்னா விபூதி குமுகத்தோட வருவாங்க நீ என்ன வீடியோ கேமரா